வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி நாற்பதாவது செய்தி சேவை டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சிறமுக்கிய செய்திகளம் தொகுத்து வழங்குவர் அறிமளம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்தி காலம் கொளத்தூர் நகைக்கடையில் கொள்ளையடித்த ராஜஸ்தான் கொள்ளையின் நாதரம் வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அவரது மனைவியான மஞ்சு நேற்று மாலை ஜோத்பூரில் கைது செய்யப்பட்டார் நாட்டில் இன்று தேவைப்படும் சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை உள்ளிட்ட நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ராகுல்காந்தி நிறைவேற்றுவார் என நம்புகிறேன் என்று அன்புமணி கூறியுள்ளார் தமிழக தலைமைச் செயலாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதி என்னுடைய செல்லுப்பிள்ளையாக இருந்தாலும் ஆர்கே தொகுதியை வளர்ப்பு பிள்ளையாக கருதி பேடி பாதுகாப்போம் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் ஆர் கே நகர் தள்ளி வைத்து அடுத்து வரும் பொது தேர்தலுடன் சேர்த்து நடத்தலாம் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் தனது வரம்பை மீறி செயல்படுகிறார் ஆய்வுக் கூட்டங்களுக்கு ஆளுநர் அழைத்தால் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தினருக்கு தமிழக முதல்வர் அறிவுறுத்த வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார் புயல் பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்தும் மத்திய அரசின் நிவாரணம் குறித்தும் தாக்கல் செய்யப்பட கோரிக்கை மனு குறித்தும் விரிவான ஆய்வுக் கூட்டம் முதல்வர் பழனிசாமி தலைமையில் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது சென்னை பண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் உள்ள செயின்சிஸ் என்ற மென்பொருள் நிறுவனம் ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கு ஐயாயிரம் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய ரூபாயில் சுமார் ரூபாய் மூன்று புள்ளி இருபது லட்சம் நன்கொடையாக வழங்கியுள்ளது இந்திய செய்திகள் கருப்பு பணிகள் என்று அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்புப் படையினர் பிஐபி பாதுகாப்பில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை அந்த பணியிலிருந்து விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துவிட்டது காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒழிப்பதால் மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார் முசாஃபர் கலவரம் தொடர்பான வழக்கில் அமைச்சர் சுரேஷ் ராணா உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்களுக்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத கைது உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது வடகிழக்கு பிராந்தியத்தில் பதினைந்து ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் பாகிஸ்தானில் உள்ள ஒரு தேவாலயத்தில் துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்த தேதி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாக கூறப்படுவது குறித்து விசாரித்து வரும் விசாரணை குழுவின் தலைவர் ராபர்ட் முல்லர் அதிபர் டிரம்பின் ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல்களை முறைகேடாக பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகார மாற்றத்திற்கு டிரம்பிற்கு உதவியாக அமைக்கப்பட்ட குழுவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தேயிலைக்கு ரஷ்யாவினால் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தலைமை உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா ரஷ்ய அதிபரிடம் உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுத்துள்ளார் வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஜப்பானின் பாதுகாப்பு பட்ஜெட் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியாக அதிகரிக்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் மற்றும் ராணுவ பலம் கொண்ட நாடாக உருவெடுப்போம் என்று ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வடகொரியா எச்சரிக்கை பின்னில் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் குறித்து விசாரிக்க பல மில்லியன் டாலர் செலவிலான ரகசிய திட்டத்தை பென்டகன் நடத்தி வந்ததாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஒப்புக் கொண்டுள்ளது விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு ஏற்ப வசதிகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இலவச இணைய சேவைக்கான அனுமதி வழங்க மறுத்ததாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் வங்கிகளின் வாராக்கடன் சுமைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசே காரணம் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் முறையில் தங்க கடன் பத்திரங்களை வாங்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி வழங்கவும் அரசு முடிவெடுத்துள்ளது மாநிலங்களுக்குள்ளேயே பரிமாற்றம் செய்யப்படும் சரக்குகளுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கட்டாயமாக எலக்ட்ரானிக் வேபிள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜெகனஸ்பெக் நகரில் காமன்வெல்த் மல்யுத்த சாம்பியன்ஷிப் நேற்று தொடங்கியது தொடக்க நாளிலேயே இந்தியா பத்து தங்கப்பதக்கம் வென்றது துபாயில் நடக்கும் டி டென் லீக் போட்டியில் சேவக் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐ எஸ் எல் கால்பந்து லீக் போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வீழ்த்தி நான்காவது வெற்றியை பதிவு செய்தது இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா காயம் காரணமாக ஆஸ்திரேலிய ஓபனில் பங்கேற்பது சத்தியகமாக உள்ளது திரைச்சி ஜனவரி ஆறாம் தேதி மலேசியாவில் நடிகர் சங்கம் சார்பில் நட்சத்திர கலைவிழா நடக்க உள்ளது தொடர்ந்து கபடி உள்ளிட்ட பல விளையாட்டுப் போட்டிகளும் நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்பட உள்ளன ஜனவரி ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் நித்தம் ஒரு முத்து போன்ற தரமான ஒலி கோப்புகளை சரிமடுக்க இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்